حق وتقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال الله سبحانه وتعالى يا ايها الذين امنوا يا ايها الذين امنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله ان الله خبير بما تعملون وقال نبينا مصطفى صلى الله عليه وسلم اربع من اوتيهن فقد اوتي خير الدنيا والاخره قلبا ولسانا ذاكرا وبدنا على البلاء صابرا او كما قال صلى الله عليه وسلم ان رب سبحانه ஏராளமான அருட்கொடைகளை நமக்கு வழங்கியிருக்கிறார் அல்லா நமக்கு தந்திருக்க கூடிய நமக்கு தந்திருக்கின்றிட முடியாது எங்களால் அதை எண்ணி முடிக்க முடியாது கொரான் அல்லா சொல்லும் போது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மரங்களையும் நீங்க பேனைகளாக எழுது கோள்களாகி அர்புண் அப்லாம் பூமியில் இருக்கின்ற எல்லா மரங்களையும் அல்ல எந்த ஒரு மரத்துடைய பொதுவாக எல்லா மரங்களையும் ஆக்கி ஒரு கடல் அல்ல ஏழு கடல்களை நீங்க மையாக ஆக்கி என்னுடைய குதிரத்தை வல்லமைய சக்திய என்னுடைய பண்புகளை நீங்க எழுத ஆரம்பிச்சுங்க சொன்னா அதை உங்களால எழுதி முடிக்க முடியாது அப்படித்தான் நீங்க எழுத ஆரம்பித்தாலும் என்னுடைய களிமாக்களை என்னுடைய நியமத்தை குதிரத்தை எழுதி முடிக்கிறதுக்கு முன்னால நீங்க ஏழு கடலை மையாக ஆக்கு அந்த ஏழு கடலும் வத்திரம் ஆனால் என்னுடைய குதிரத்தை எழுதி முடிக்க முடியாது பண்பான சகோதரர்களே எப்ப மனிதன் அல்லாஹுடைய நியமத்துக்கு மாறு செய்வானோ அல்லாஹுடைய குதிரத்துக்கு அல்லாஹ் தந்திருக்கின்ற வளத்துக்கு மாறு செய்வானோ இப்பதான் அல்லாஹுடைய சோதனை வானத்தில இருந்தும் வெளியாகும் மனிதன் அல்லாக்கு நன்றி செலுத்தும் போது ஒரு நாளும் அல்லாஹுடைய மனிதனுக்கு வந்து சேராது அல்லாஹ் இருக்கலாம் அது மனைவியாக இருக்கலாம் அது வியாபாரமாக இருக்கலாம் அது பிள்ளைகளாக இருக்கலாம் எப்ப மனிதன் அல்லாக்கு நன்றி செலுத்தாம இந்த பூமிக்கு மேல வாழ்வானோ உதாரணமாக குரான் சொல்லது சபா வாசிகளுக்கு அல்லாஹ் பெரும் குடுத்திருந்தான் பெரும் அல்லா பறக்கத்தான ஒரு தோட்டம் அவங்களுக்கு அல்லா சொன்னது நீங்க சாப்பிடுங்க நன்றி செலுத்துங்க எப்பாக்கு நன்றி செலுத்தலையோ அந்த தோட்டத்தை அல்லா அளித்தார் அண்ணாண சகோதரர்கள் அல்லாஹ் உன்னியார்களே இதன நாட்டுல பல பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு காரணம் இல்ல அல்லாஹளை சோதிப்பதற்கு காரணம் என்ன நாங்க இன்னும் சரியாக அல்லாவ நன்றி செலுத்தல்ல சரியாத அல்லாவ புகழ் அல்ல அல்லா கூடிய கட்டளை எடுத்து நடக்கல்ல நன்றி என்று சொல்றது வெறுமனே அல்லாஹும் என்று சொல்றோமே இந்த வார்த்தை மட்டும் அல்ல நன்றி அல்லாஹ் வாழ்க்கையில என்னென்ன கட்டளைகள் எல்லாம் எடுத்து நடக்குமாறு சொல்லிருக்கிறானோ எதையெல்லாம் தடை செய்திருக்கிறானோ இதை எடுத்து நடப்பதும் விலகி நடக்கிறதும் நன்றி ஒரு மனிதன் எப்ப தன்னுடைய வாழ்க்கையிலுடைய வாழ்க்கையோ அல்லா நிம்மதியான வாழ்க்கையுடைய யாபகம் அல்லாஹுடைய கட்டளைய யாரு உலகத்துல புறக்கணித்து வாழ்வாங்களோ அவங்களுக்கு துனியாவுடைய வாழ்க்கைய நெருக்கடியான வாழ்க்கையாக துனியாவுடைய வாழ்க்கை அவருக்கு சிக்கலாக இருக்கும் பிரச்சனையாக இருக்கும் பிள்ளைகளால பிரச்சனை மனைவியால பிரச்சனை வியாபாரத்தால பிரச்சனை சமூகத்தால பிரச்சனை நாட்டு மக்களால மறந்து வாழ்கிறாரு கட்டளை எடுத்து நடக்கிறாரு அமுட்களை செய்யறாரு அல்லா சொல்கிறான் அவர்களுக்கு நாம் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கைய கொடுப்போம் அன்பான சகோதரர்களை மனிதன் உலகத்தில பொதுவாக அவன் செய்யக்கூடிய எல்லா செயல இருந்தும் எதிர்பார்க்கிறது ராகத்தை எதிர்பார்க்கிறான் வியாபாரம் அந்த வியாபாரத்தில் அவர் எதிர்பார்க்கிறது என்ன சந்தோஷம் நிம்மதிய ராக பிள்ளையை பெற்றெடுக்கிறாரு அந்த பிள்ளை மூலம் அவர் எதை எதிர்பார்க்கிறாரு நிம்மதிய சந்தோஷத்தை திருமணம் சேராறு மனைவி மூலம் எதை எதிர்பார்க்கிறாரு நிம்மதிய சந்தோஷத்தை பொதுவாக மனிதன் உலகத்துல எதிர்பார்க்கறது என்ன நிம்மதி எதிர்பார்க்கிறான் அன்பான சகோதரர்களே ஆனா இந்த நிம்மதிய கோடி கணக்கு பணம் கொடுத்தாலும் வாங்க முடியாது ஒரு மனிதன் நிம்மதி எதிர்பார்க்கிறாரு அவரு யோகா செஞ்சாலும் சரி என்னென்ன தியானங்கள் இருக்குது எல்லாத்தையும் செஞ்சாலும் சரி நிம்மதி ஒரு நாளும் அடையலா இப்ப நிம்மதி அல்லாஹ் இங்க வச்சிருக்கிறான் அல்லாஹ் அமல வச்சிருக்கிறான் பாதத்துல வச்சிருக்கிறான் அவருடைய கட்டளை வச்சிருக்கிறான் அண்ணாண சகோதரர்கள் அல்லாஹ் நேரடியார்களே பொதுவாக மனிதன் ஒவ்வொரு காரியத்தில நிம்மதியை தேடுறது போல தான் திருமணம் செய்த பெண்ணின் மூலமாகவும் நிம்மதியை தேடுறாங்க தனக்கு அமைந்திருக்க கூடிய தனக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய மனைவி மூலமாக எல்லா ஆண்களும் நிம்மதி எதிர்பார்க்கிறாங்க இன்றைய உலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா திருமணத்துக்கு பின்னால நான் திருமணத்துக்கு முன்னால நிம்மதியாக இருந்தேன் திருமணத்துக்கு பின்னால நிம்மதியாக இல்ல திருமணத்துக்கு முன்னால சந்தோஷமாக இருந்த குடும்பத்தோட திருமணத்துக்கு பின்னால் எனக்கு ஒரு அமல் செய்யலா ஒரு ஐபாதை செய்யலா ஒரு தர்மம் செய்யலா ஏன்ல சொல்றா பொய்யாகாது மனைவியின் மூலம் நாம் நிம்மதியை வைத்திருக்கிறோம் சகீனத்தை வைத்திருக்கிறோம் ராகத்தை வைத்திருக்கிறோம் இப்ப கொரான் வாதா செய்கிறான் மனைவி மூலமாக அன்பு ராக இருக்கிறதாக ஆனா நாங்க சொல்றோம் கிடையாது நிம்மதி கிடையாது என்ன காரணம் இந்த துணியால இருக்கக்கூடிய எல்லாமே சுவண்டிகள் இன்பமானவைகள் ஆனா இந்த எல்லா இன்பத்திலையும் ஆங்க சிறந்த இன்பம் அல் மர் அது சுவாலிஆன பெண்மணி சுவாலி ஆன பொம்புல இந்த நபிசல்லு அலுவலம் விடுமோ அவனுக்கு முதலாவது நன்றியுள்ள ஒரு அடியான் நபிசல்லு அலி வசல்லம் முன்பின் பாவங்கள் மணிக்கப்பட்ட நபி கால் வீங்க வீங்க நின்று வணங்குவாங்க புறம் பேசனா இருக்குது ஆனா ரப்பி செய்ய நாவு கிடையாது யாருக்கு அல்லாமு ஜிகர் செய்யக்கூடிய நாவு கிடைக்குமோ மூணாவது சொன்னாங்க வரக்கூடிய பித்தனாக்கள் வரக்கூடிய சோதனைகள் நோய்கள் பாக்கியங்களும் கிடைத்ததை போல என்று சொல்லுலே சொல்லம் சொன்னாங்க அன்பான சகோதரர்களே அப்ப இந்த சாலி ஆன பொம்புல பெண்மணி சாலி மனைவியாக எங்களுடைய மனைவி எப்ப மாறுவார் என்று சொன்னா முடி பழுக்கிறதுக்குன்னால பூடிய பெண்களை விட்டும் பாதுகாத்து அன்பான சகோதரர்களே ஒரு பெண் நல்ல பெண்ணாக சுவாலியான பெண்ணாக எங்களுடைய வாழ்க்கை துணைவியாக ஆகிடுவா என்று சொன்னா சுல்லா அவருடைய என்றும் போது உள்ள பெண்ண தேர்ந்தெடுங்க மார்க்க பற்றுள்ள பெண்ண தேர்ந்தெடுங்க மார்க்க பற்றுள்ள தீனுள்ள பின்பற்றக்கூடிய ஒரு பெண்ண நீங்க தேர்ந்தெடுங்க ஆனா நாங்க இன்னைக்கு எல்லாத்தையும் நூறுக்கு நூறு பாக்குறோம் இருபது நூத்துக்கு திருமணத்துக்கு பின்னால எல்லா ஆண்களும் என்ன சொல்றது எனக்கு கட்டுப்படுறா இல்ல ஏன் மனைவி எனக்கு வழிபடுறா இல்ல எனக்கு ஒரு அமல் செய்ய கஷ்டம் தீனுக்காக செலவழிக்க கஷ்டம் ஏன் என்ன மனைவியுடைய தொல்லை ஏன மனைவியுடைய பிரச்சனை ஏன் மனைவி உடைய தலையீடு ஆனா அல்ல ஒரு ஆண்கள் சொல்ற என்பவள் நாளைக்கு போறதுக்கு ஒரு வித்து மனைவி எங்கட மர்மஸ்தானத்தை பாதுகாக்க நாளைக்கு கயாமத்தில நாங்க சந்தோஷமாக இருப்பதற்கு காரணமாக அமையக்கூடியவள் தான் எங்கட மனைவி உலகத்தில நிம்மதியாக கண் குளிர்ச்சியாக வாழ்வதற்கு அல்ல ஆக்கி தந்தவள் தான் எங்களுடைய மனைவி சொல்லு அலின் அவங்க ஹெராப் புகையிலிருந்து ஓடி வாராங்க ஏதோ ஒரு உருவத்தை நான் கண்டேன் ஏன் மனைவி கிட்ட வந்தாங்க மனைவி கிட்ட ஆறுதல் கிடைக்கும் மனைவி என்ன சொன்னா நீங்க பயப்படவானும் நீங்க யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடியவர் அல்ல உறவினர்களை சேர்ந்து நடக்க கூடியவங்க உங்களுக்கு எதுவும் நடக்காது உடம்படிக்க மதிநாள சந்தர்ப்பம் கிடைக்கல சொல்லு அலை வசலம் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க உங்களோட முடிகள் எல்லாம் நீங்க கத்தரிச்சுட்டு கொடுவந்த அந்த ஆடு மாடு ஒத்தகத்தை குரபான் செய்யுங்க மனைவி என்ன சொல்லல்ல பாத்தீங்களா உங்களோட வார்த்தையை மதிக்கல எங்கு வந்த இடத்துல ஊசி அடிக்கல்ல சொன்னாங்க யார் ரசூல் யாரும் உங்களோட வார்த்தையை அவமதிக்கல்ல எல்லாருக்கும் கவலை மதியினால இருந்து மக்காக்கு கத்திரத்தான் செஞ்சாங்க செய்ய ஆரம்பிச்சாங்க நபியுடைய கடைசி தருணம் சக்கராத்துல இருக்கிறாங்க சக்கராத்துடைய வேதனையில துடிச்சு கொண்டு இருக்கிறாங்க எங்கிருந்தாங்க எங்கிருந்து மௌத்தாசினாங்க الله قرآن شلطة من مني بي كتنان عميدية وشير كروم عائشة أمم شلطة عند قنوان حبيب صلى الله عليه وسلم سبحان الله عند ویتل عند ترندل عند مدیل عند مدیل تلی مدی كنت نبيا لا إله إلا الله لا إله إلا الله إن للموت لسقرات اللهم قصر لي ورحمني بالرفيق الأعلى عند شلطة وفار تارغلان يارد مدیل موت تارغلان تند مني بي مدیل موت تارغلان அப்ப மனைவியின் மூலம் அல்லாஹ் இருக்கிறோம் என்றா மனைவி தொழுரா ஒவ்வொருவரும் யோசிக்கணும் எப்பயாவது ஏன் மனைவியை நான் உட்கார வச்சு என்று கேட்டிருக்கிறோமா ஆனா இருபது வருஷம் முப்பது வருஷம் மனைவி தொழுரா நிறைய பெண்மணிகளுக்கு பொறுப்பு என்பது அந்த பெண்ணுக்கு சரியான முறையில் அந்த பெண்ணையும் அந்த குடும்பத்தையும் நரகத்திலிருந்து பாதுகாக்கிறது ஆண் மகனுடைய பொறுப்பு அந்த ஆணுடைய பொறுப்பு எப்ப மா செய்வானோமத்துல அந்த பெண்கள் இந்த ஆணுக்கு எதிரிகளாக மாறிடுவாங்க எதிரியாக மாறிடுவாங்க சரியாக பெண்களுக்கு விளக்கங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னா அந்த பெண் அந்த பெண்ண போல சிறந்த பெண் யாரும் இருக்க முடியாது அன்பான சகோதரர்களே எப்ப அந்த பெண்ணுக்கு சரியான முறையில தீன் கொடுக்கப்படுமோ சுபஹானு கிட்டா செய்வால் கணவன் தர்மம் செய்தா அந்த பெண்ணே முன் வந்து செலவழிக்கிறது அதிகமாக கொடுங்க தவறு செஞ்சா அந்த கணவன் எப்படி நீட்டெடுக்கிறது யோசிப்பாள் அந்த கணவன் அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்தாலும் கணவனாக இருந்தாலும் அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்ய போக மாட்டாள் எப்ப அந்த பெண்ணுக்கு தீன் சரியாக கொடுக்கப்படும் என்று சொன்னா அண்ணா சகோதரர்களை அபு தஹா ரவி அல்லாஹ் அவங்களுக்கு கோடிக்கணக்கு பொறுமதியான ஒரு தோட்டம் ஒரு பேரீப்போ நாளைக்கு ஒரு பேரீச்சப்பழ மரத்தை அவருக்காக கொடுக்க தயார் அந்த பேரீச்ச மரத்து அந்த அந்த யூதனுடைய அந்த பேரீச்ச மரத்துடைய விலை எவ்வளவு என்று சொன்னா இந்த அபு தா சொன்னே முழு தோட்டத்தின் காரண் லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு பொறுமதியான தோட்டத்தை ஒரு மரத்துக்காக குடுத்தாங்க ஏன் நாளைக்கு வீட்டுக்கு மனைவி உக்காந்து பிள்ளைக்கு பேரிச்சு பழங்களை சாப்பிட குடுத்து கொண்டு இருக்கிறா உங்கு தாதாவை பார்த்து சொன்னாங்க அபு தாதா இந்த தோட்டத்துல இருந்து வெளியாகிடுங்க கணவனை பார்த்து சொன்ன ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க லாபமான வெற்றிகரமான ஒரு பிசினஸ் செஞ்சுட்டு வந்திருக்கிறீங்க எப்ப இந்த மனைவி கிட்ட டீல் சரியாக கொடுக்கப்படுமோ மார்க்கத்தை சரியாக சொல்லிக் கொடுக்கப்படுமோ அந்த மனைவி அமல் செய்வதற்கு கணவனுடைய எல்லா காரியங்களையும் உத்தாசையாக அந்த கணவனுக்கு உதவியாளராக இருப்பாள் அதே போல அன்பான கணவன் சாதி பெண்மணிகள் சொல்லுவாங்க தண்ட அதாவது கணவன் பார்த்து நீங்க பசாருக்கு போறீங்க தாராளமாக போய் சம்பாரீங்க சாராத்த குணம் எங்களுக்கு தரவானும் நாங்க உலகத்துல பசியோடு இருந்து எங்கட எங்கட காலத்த நேரத்தை போக்க தயார் ஆனா நீங்க ஹராத்த கொண்டு வந்து தந்து நாளைக்கு எங்களுக்கு நரகத்து நெருப்ப தாங்க சம்பாதிங்க கொண்டு வந்து தரவான இருந்துச்சு அந்த பெண்கள் ஹராத்த பயந்தாங்க அழிவதிகள் அவங்க வீட்டுல சரியான கஷ்டம் வீட்டுல ஆறு திருகம் ஆரே ஆறு திருஹம் இருக்குதுமா அம்மையார் சொல்றாங்க ஆறு திருஹத்தை குடுத்து ஏதாவது வாங்கிவாங்க போறாங்க அகில ஏதாவது வாங்கி வாரத்துக்கு பஜாருக்கு இடையில ஒரு மிஸ்கின் வந்து அல்லாஹுடைய தூதருடைய குடும்பமே ஏதாவது இருந்தா தாங்க ஒன்னு யோசிக்கல்ல ஆறு திரசத்தை எடுத்து கொடுத்தாங்க தெரியும் அல்லாஹ் பொரான்ல சொல்லிருக்கிறான் நீ உண்ட கூடு நான் பத்த தருவன் நீ கொடுக்கிற தர்மத்தை வீணாக்க மாட்டன் உன்ன உனக்கு நான் உதவி செய்வன் அல்லாஹ் சோதிக்கிறான் இப்ப வீட்டுக்கு கொண்டு போக ஒண்ணும் உதவிகளை வியாபாரம் தர்மம் செஞ்சவரு அறுபது திருகம் லாபத்தோட வீட்டுக்கு வராரு பாத்திமா அம்மையார் மாசியா அல்லா நல்ல யாவரும் ஒன்று செஞ்சுட்டு வந்திருக்கிறீங்க சந்தோஷப்படல்ல கணவனை பார்த்து சொன்னாங்க அழிய நீங்க நபீத மருமகனாக இருக்கலாம் ஆனா செஞ்ச குடுக்கல் வாங்கல் ஹலாலா ஹராமா என்று உடனுக்குள்ள ஹராம் போக கூடாது நபிகிட்ட யார சூழல் தான் ஏன் கணவனுக்கு நான் ஆறு திருகம் கொடுத்த தர்மம் செஞ்சாங்க ஒரு வியாபாரம் செஞ்சாங்க அதுல அறுபது திருகம் லாபம் கிடைச்சிருக்கு இது ஹலாலா ஹராமா பத்துவா கேட்டு நபி கிட்ட சொல்லு அலி அலம் சிரிச்சு சொன்னாங்க அலி உங்களோட யாவரம் செஞ்சதே ஹசரத் ஜிபில் அலி அவர்களும் அதே போல கணவன் அல்லாஹினுடைய கட்டளைக்கு மாறு செய்தாலும் மனைவி கணவனாக இருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டாள் எப்ப அந்த பெண்ணிடத்தில தீன் இருக்கும் என்று சொன்னார் ஹவுலா பின்பா ரவி அல்லாஹுடைய கணவன் அவுஸ் பின் சுவாமி அல்லாஹூன் அவர்கள் ஜியா காலத்துல சொல்லுவாங்க மனைவிய பார்த்து அந்த என்னுடைய தாயுடைய முதுக போல என்று சொல்லி ஒரு ஆண் சொல்லித்தார் சொன்னா அந்த மனைவியோட உண்டு சேரலா இந்த சட்டம் எல்லாம் நாங்க படித்திருக்கிறோமா என்று தெரியாது கேள்விப்பட்டிருக்கிறோமா என்று தெரியாது அன்பான சகோதரர்களே ஒரு பெண்ண பார்த்து ஒரு ஆண் விஹார் செய்தித்தாரண்டா முதுகுன முதுகு எந்த தாயுட முதுக போல என்று சொன்னா அந்த ஆணுக்கு பெண்ணோட சேரேலா இப்ப இந்த வார்த்தைய பாதிச்சுட்டாரு இப்ப இரவு நேரத்துல கணவன் மனைவியோட ஒன்று சேர வராது கணவனாக இருக்கலாம் இந்த வார்த்தையை சொல்லிட்டு நான் உங்களோட ஒன்று சேர மாட்டேன் என கணவனாக இருக்கலாம் ஆனா எனக்கு உங்களோட ஒன்று இப்ப பிரிய வேண்டிய கட்டம் ஆனா கணவனை பிரியவும் ஏலா நபி கிட்ட வராங்க நபியோட வீட்டுல ஆயா அம்மையா உட்கார்ந்து இருக்கிறாங்க ரகசியமாக சொல்லுறாங்க யாருக்கும் கேட்காம இப்படி ஒண்ணு நடந்துட்டு அல்லாஹ் குரானுடைய ஆயத்திற்கிறான் முறைபாடு செய்து அந்த பெண்ணுடைய வார்த்தையை அல்லாஹ் கேட்டுட்டான் ஏன் கணவன் அல்லா புரவானுடைய மனைவியோட ஒன்று சேருங்க எப்ப இந்த பெண்ணிடத்துல தீன் மார்க்கப்பட்டு இருக்குமோ கணவன் தவறு செய்தாலும் கணவனையும் விட்டு கொடுக்க மாட்டாள் அதே போல அன்பான சகோதரர்களே அல்லாஹு நல்லடியார்களே கணவன் ஒரு ஒரு மார்க்கத்துக்கு முரணான செய்தால் உதாரணமாக அபுஜகூட அபு ஜகலுடைய அதாவது மகான் இக்ரிமா என்று கூடிய அந்த சஹாபி ஆரம்பத்தில் இஸ்லாக்குடைய பெரிய ஒரு எதிரி பதில் கேள்விப்பட்டிருப்போம் நபிதில் இருந்தாங்க நபியிட மேனியில ஒட்டக குடல குவந்து போட்டாங்க அது யாரு அபுஜகல் என்று சொல்வோம் அபூஜெகல் அல்ல அபுஜகல் மசூரா கொடுத்தான் மகன் தான் அழுகளை கொண்டு வந்து மேனில போட்டு உகதுல எல்லா யுத்தங்கள்ல கட்டம் வருவது மக்காவை வெற்றி பின்னால சிலர்களை பேர சொல்லி சொன்னாங்க அவங்களை எங்க கண்டாலும் கொலை செய்யுங்க அவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது அதுல ஒருவர் இக்ரிமா ஆனா இக்ரிமாவோட மனைவிட்டாங்க ஆனா கணவன்ட கவலை என்ன கணவன் நரகத்துக்கு போக கூடாது என்ன கணவன் உலகத்துல வாழும் போதும் நாளை மறுமேலும் அல்லாத ரிலாவடையும் கணவன் மீது அன்பு முஹ்பத் பாசம் இறக்கம் நபி கிட்ட வாராங்க ஐயா ரசூல் அல்லா ஏண்ட எங்கு கண்டாலும் நீங்க கொள்ள சொல்லி அனுமதி கொடுத்திருக்கிறீங்க ஆனா நான் ஏன் கணவனை திருத்தி இஸ்லாத்துக்குள்ள கொண்டு வந்தா அவரை மன்னிச்சிருவீங்களா அந்த பிரயாணத்துல பல சோதனைகள் அந்த பெண்மணிக்கு தனக்கு கீழே வேலை செஞ்ச அந்த அடிமையே உங்க ஹக்கீம கற்பளிக்க பாக்குறான் பல சோதனைகளை தாண்டி என்னோட கணவன் இஸ்லாத்துக்கு வரணும் என்ன கணவன் நரணத்துக்கு போக கூடாது இப்ப எமனுக்கு போயிருக்கிறாரு கணவன் எப்படியாவது போய் கணவனை அழுக மனைவியுடைய துஆ எக்கமா அபுஜகண்டாலும் கொலை செய்யப்படணும் என்று வாதா கொடுக்கப்பட்ட எச்சரிக்கை செய்யப்பட்ட இந்த மனிதன் கடைசியில மனைவிட கவலையால் இஸ்லா தேற்றுக் மனைவிட கவலையால் இஸ்லாத்துக்குள்ள வாராரு ஏன் அந்த பெண்ணிடத்துல தீனுடைய பக்குவம் இருந்துச்சு சொல்ற சகோதரர்களே எங்களுக்கு மின்பருக்கும் நபியுடைய சொல்லுவோம் வெள்ளக்காப்பீடு என்று சொல்லுவோம் அந்த இடத்துல தொழுவரத்துக்கு எல்லாருக்கும் ஆசை ஏன் நபி சொல்லம் அல்லம் சொன்னாங்க ஏந்த மின்பருக்கும் ஏந்த மின்பருக்கும் ஏந்த வீட்டுக்கும் மத்தியில இருக்கக்கூடிய அந்த இடம் சிவனத்துடைய ஒரு பூங்கா என்று சொன்னாங்க ஆனா அன்பான சகோதரர்களே அல்லாஹு அந்த அல்லாஹூ அலைவு செல்ல அவங்களுடைய மெம்பருக்கும் அவங்களுடைய வீட்டுக்கும் மத்தியில கிட்டத்தட்ட ஒரு எட்டு அல்லது பன்னெண்டு தூண் இருக்கும் போனவங்க ஒரு பன்னெண்டு அல்லது எட்டு ஒன்பது தூண் இருக்கும் ஒவ்வொரு தூணுக்கு மேலாலேயும் அந்த மக்களும் நம்ப வீல ஆயிரக்கணக்கான தூணிருக்கும் ஆனா எந்த ஒரு தூணுக்கும் நீங்க போனா பாப்பீங்க போனவங்க பாத்திருப்பீங்க அல்ல எல்லாருக்கும் அந்த பாக்கெட்ட தருவானாக வீட்டுக்கும் மிம்பருக்கும் மத்தியில இருக்கக்கூடிய தூண்ல ஒவ்வொரு தூண்லையும் பச்சம் எழுத்தால ஒரு வட்டத்துல ஒவ்வொரு பேரும் எழுதிருப்பாங்க உஸ்துவானா ஃபரீர் உஸ்துவானா ஆயிஷா இது இது நபி அவங்க தூங்குற தூண் இந்த இடத்துல தான் நபி அவங்க அதாவது வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய மக்களை சந்தித்த இடம் இது நபி அவங்க தூண் இந்த இடத்துல தான் இது உஸ்துவானா ஆயிஷா இது ஆயிஷா அம்மியார் இந்த இடத்துல தான் அல்லாஹுடைய பொருத்த தூண் இப்படி ஒவ்வொரு தூண் இருக்குது அதுல இன்னொரு தூண் இருக்குது தூண் என்று ஒரு தூண் இருக்குது தூண் என்று ஒரு தூண் இருக்குது ஏன் அந்த தூணுக்கு அந்த என்ற அழகான ஒரு சம்பவம் எங்கட மனைவி மக்கள் எங்களை திருத்த கூடியவங்களாக மாறும் எங்களை அல்லாஹோட தொடர்பு படுத்த கூடிய மனைவியாக மாறோனும் அன்பான சகோதரிகளே நரிசல்லு அலைய வசம் கந்த கூடிய யுத்தத்தை முடிச்சிட்டு வாராங்க இப்ப வானவர் ஜிபி அலிம் வந்து சொல்லுவாங்க யார் ரசூல் அல்லா நீங்க மீண்டும் பனு குரையா கோத்திரத்தோட போய் யுத்தம் செய்யுங்க அவங்க உங்களுக்கு மாறு செஞ்சுட்டாங்க அல்லாஹூடிய கட்டளைக்கு மாறு செய்வாங்க ஒப்பந்தத்துக்கு மாறு செஞ்சிட்டாங்க நீண்ட சம்பவம் சுருக்கமாக சொல்றன் இப்ப ஹபீர் அல்லா வளையத்துல சில சகாபாக்கள் அனுப்புறாங்க பனு குரேலாக்கு இப்ப கிட்டத்தட்ட அந்த சகாபாக்கள் போய் சேர்ந்து அந்த பனு குரையிலா கோத்திரத்தை இருபத்தி நாள் அதாவது முற்றையிட்டு அவங்களை சிறை பிடித்து இருக்கிறாங்க இப்ப நடுவுல அந்த கோத்திரத்துக்கு தலைவராக இருந்த காபிபுல் நாங்களே கொலை செஞ்சுட்டு நபியோட யுத்தம் செய்யணும் இல்லன்னா சனிக்கிழமை நாள் எங்கட சிறந்த அந்த நாள்ல நபி அவங்க அநியாயம் செய்ய மாட்டாங்க வெள்ளிக்கிழமை எங்கட சிறந்த அதாவது யூத நசாராக்கள் சனி அதாவது ஞாயிற்றுக்கிழமை இதே போல யூதர்களுக்கு எதிராக ஏதாவது செய்ய பார்ப்போம் இப்ப நாங்க எது செய்வதாக இருந்தாலும் நபி அவங்க என்ன முடிவு எடுத்திருக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியணும் இந்த பனு குரேலா கோத்திரத்தோட ஆரம்ப காலத்தில் அபு லுபாபா என்று கூடிய சஹாபி வியாபார ரீதியாக தொடர்புள்ளவராக இருந்தாரு அவரு அதாவது இலகிய மனம் சென்சிட்டிவ் மனம் படைத்த ஒரு ஒரு சஹாபி இப்ப இவங்க சொல்லுறாங்க நபிக்கு தூது அனுப்புறாங்க அபுல் லுபாபாவை அனுப்பி வைங்க அவரோட பேசணும் அபுல் லுபாபா முன்வீர் ரவி அனுப்பி வைக்கிறாங்க இப்ப இவர் வராரு எங்க இந்த பனு குரலா கோத்திரத்துக்கு இவர் அந்த கோத்திரத்துக்கு வந்ததோடைய ஆண்கள் பெண்கள் சிறார்கள் பெரியோர்கள் முதியோர்கள் எல்லாரும் அவருடைய நபி அவங்க என்ன செய்ய போறாங்க இவரந்த கவலையில தெரியாம அவரு வார்த்தையால் எதுவும் சொல்லல்ல கையால தன் விரல் எடுத்து களத்துல வச்சு காட்டினாரு என்ன சொல்றாருண்டா நீங்க நபிக்கு மாறு செய்வதால உங்களை எல்லாரையும் கொலை செய்ய முடிவெடுத்துட்டாங்க யோசிக்கிறாரு நாங்க பர்சனலாக செஞ்ச மஷூராவ நான் நபிக்கு தெரியாம நபிக்கும் அல்லாக்கும் துரோகம் செஞ்சுட்டேனே அநியாயம் செஞ்சுட்டேனே இவன் என்ன செய்யறாங்க மக்காக்கு போகல அப்படியே மதீனாக்கு போறாங்க போய் அந்த தூண் இருக்கிற அந்த தூண்ல கயிறு எடுத்து தந்த கையையும் காலையும் கட்டிட்டு சொல்றாங்க அல்லாஹ் என்ன மன்னிக்கிற வரைக்கும் நான் என்ன கொள்ள மாட்டேன் என்ன நான் சாப்பிட மாட்டேன் குடிக்க மாட்டேன் ஒரு கிழமை குடிக்காம மயங்கி மயங்கி விழுறாரு அல்லா கிட்ட தௌபாவை எதிர்பார்த்து என்ன சொல்ல வார நின்றா ஒரு கிழமைக்கு பின்னால அல்லாஹ் தௌபாவுடைய வசனத்தை இறக்குறான் இந்த நேரத்துல இந்த ஒன் வீக் இவங்கள போறதுக்கும் அந்த கையில அவுத்துவிடத்துக்கும் யாரு உதவியாளராக இருந்தே தெரியுமா அபுலுடைய அதாவது அல்லா கிட்ட தௌபா செஞ்சு எல்லாம் போயிடும் என்று சொல்லல்ல கணவனுக்கு அல்லா கிடத்துல தௌபா கிடைப்பதற்கு முழு உதவியாக இருந்தது அபுல் லுபாபா உடைய மனைவி அதனால தான் அந்த தூணுக்கு கூட பேர் அன்போதர்களை அல்லாஹு பொதுவாக ஜமாத்ல போனா அதாவது சகோதரர்கள் சொல்லுவாங்க சவண வலிச்சு சாப்பிடுங்க உங்களுக்கு திருமணம் முடிக்காதவங்களை பார்த்து சொல்லுவாங்க சகன வலிச்சு சாப்பிடுங்க உங்களுக்கு சாலிகான மனைவி அமையும் விளையாட்டுக்கு சொல்லுவாங்க சகன வலிச்சு சாப்பிடுங்க உங்களுக்கு சாலிகான மனைவி கிடைக்கும் சரி முடிக்காதவங்களுக்கு கிடைக்கும் ஆனா முடிச்சவங்க முடிச்சவங்க சகன வலிச்சா சாலிஹானவங்களா மாறுவாங்கல்ல அதனால சொல்றான் உங்களோட பெண்கள் சாலியான பெண்களாக கண் குளிர்ச்சியாக பெண்களாக உங்களோட பிள்ளைகள் குழந்தைகள் மனைவிகள் நீங்க எதிர்பார்க்கறதை விட சிறந்தவர்களாக மாறுவார்கள் அதுதான் வீட்டுக்குள்ள குரானின் ஹதீசையும் குரானையும் தாலீமையும் ஆரம்பிங்க அல்லா சிறந்த குடும்பங்களாக ஆக்குவான் வல்ல நாயன் அல்லாஹ் திருமணம் செய்யக்கூடிய இந்த இரு தம்பதிகளையும் அல்லாஹ் அல்லாவிட ரசூல் இந்த இரண்டு பேரும் விரும்பக்கூடிய குடும்பங்களாக சகீனா மவத்தா வரஹ்மா அனைத்தையும் திருமணம் செய்யக்கூடிய இந்த ஆண் மகனுக்கும் இந்த ஆண்மகனோட சேரக்கூடிய அந்த பெண்மணிக்கும் கொடுத்தருள் புரிவாயாக இந்த இரண்டு குடும்பத்தையும் யா அல்லா யாருடைய கண்ணூரு நாவூரு பொறாமைகள் மோசடிகள் இல்லாம பாதுகாத்திரியா அல்லா இருதி வரைக்கும் சந்தோஷமாக எந்த பிரச்சனையும் இல்லாமையா அல்லா ஹயாமத்திலையும் ஒன்றாக சேர்ந்து சுரகத்தை போகக்கூடிய குடும்பமாக இவர்களுடைய குடும்பத்தையும் நம்முடைய குடும்பத்தை மாற்றி அருள் புரிந்தா அல்லா அனைவரும் இந்த மணமகனுக்கும் அந்த மணமகனுக்காகவும் சலாம் சொல்லும் போது அல்லா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக